வணக்கம் நற்றிலையின் தொள்ளாயிரத்தி மூன்றாவது செய்திச் சேவை நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சனிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் சசிகலா மற்றும் டிடிபி தினகரன் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர் சோதனை நடத்தி நிலையில் இதுவரை அறுபது போலி நிறுவனங்கள் குறித்த தகவல்கள் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது திருச்சியில் வரித்துறை வாகனங்களை மறித்த திவாகரன் மற்றும் தினகரன் ஆதரவாளர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகள் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களையே ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று மாவட்ட தொடக்க கல்வி அதிகாரிகளுக்கு இயக்குநர் எஸ் கார்மேகம் உத்தரவு பிறப்பித்துள்ளாா் விலம்பரத்தில் நடித்ததற்காக கிடைத்த ரூபாய் ஐம்பது லட்சத்தை அரியலூர் மாவட்ட அங்கன்வாடிகளின் மேம்பாட்டுக்கு நடிகர் விஜய் சேதுபதி வழங்கியது தக்கது என்று பாமக தலைவர் ராமதாஸ் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் எம்ஜிஆர் வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்து அடுத்த ஆண்டு வெளியிட உள்ளனர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு படப்பிடிப்பை துவக்கி வைத்தார் கடலூர் மாவட்டத்தில் வீராணம் ஏரியிலிருந்து விவசாயத்திற்காக வினாடிக்கு நானூறு கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் காரணமாக கடலோர மாவட்டங்களில் நாளை முதல் கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் மேற்கு வங்காளம் கொல்கத்தாவில் நடக்கும் உலக சினிமா விழாவில் கலந்து கொண்ட நடிகர் கமல்ஹாசன் அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜியை சந்தித்து பேசினார் அசைவம் சாப்பிடாதவர்கள் மற்றும் மது அருந்தாதவர்களுக்கு மட்டுமே கோல்டு மெடல் வழங்கப்படும் என புனே பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது காற்று மாசை குறைக்க டெல்லியில் ஐந்து நாட்களுக்கு கார்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ள நிலையில் தங்கள் அனுமதியை பெற்ற பின்பே இதை செயல்படுத்த வேண்டும் என அம்மாநில அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது ரூபாய் நோட்டு மதிப்பிணிக்க நடவடிக்கை தோல்வியடைந்த ஒன்று என பாஜக மூத்த தலைவர் யஷ்வந்த் சின்ஹா விமர்சித்துள்ளார் டெல்லியில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நேரங்களில் அவசர தேவைக்கு பைக் ஆம்புலன்ஸ் பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடான இந்தியாவில் உள்ள மக்களை ஒன்றிணைக்க பிரதமர் மோடி பாடுபட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரிட்டிஷ் அமைச்சர் பிரீத்தி பட்டேல் பதவியை செய்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாடு கோடு பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி ஆகியோர் திடீர் விஜயம் செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வாட்டிக்க நகரில் சிகரெட்டுக்கு தடை விதித்து போக்காண்டவர் உத்தரவிட்டுள்ளார் வணிகச் செய்திகள் இருபத்தெட்டு சதவிகிதம் ஜி எஸ் வரிப்பிரிவில் இருந்த பொருட்களில் நூற்றி பொருட்களுக்கான வரி பதினெட்டு சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளன என்று நேற்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கூட்டத்தில் அருண்ஜேட்லி அறிவித்தார் வரும் காலத்தில் இந்திய ஐடி துறையில் வேலைவாய்ப்புகள் குறையும் என்று இன்போசிஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிதி அதிகாரி வி பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் சென்னை வர்த்தக மையத்தில் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங் தொழில்நுட்ப பொருட்களுக்கான கண்காட்சியை தமிழக தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் தொடங்கி வைத்தார் இந்தியாவில் ஸ்மார்ட் போன் ஆலை தொடங்க ரூபாய் தொள்ளாயிரத்தி பதினைந்து கோடி முதலீடு செய்ய சாம்சங் திட்டமிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஹர்திக் பாண்டியாவின் பணிச்சுமையை கவனத்தில் கொண்டு இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலிருந்து அவருக்கு ஓய்வு அளிக்கப்படுவதாக பி முன்னாள் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் மில்கா சிங் மாரடைப்பின் காரணமாக காலமானார் அவருக்கு வயது ரஞ்சி டிராபி தொடரின் இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் பதினெட்டு சீசனின் ஐந்தாவது கட்ட லீக் ஆட்டங்கள் தொடங்கின இதில் நாற்பத்தி ஒரு முறை கோப்பையை கைப்பற்றிய மும்பை அணிக்கு இது ஐநூறாவது ரஞ்சி டிராபி போட்டியாகும் இதில் இந்திய அணியின் துணை கேப்டனான ரஹானி இடம் பிடித்துள்ளார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றாலும் டெஸ்ட் மீதான ஆர்வத்தை காட்டும் விதமாக தோனி இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் நடைபெறும் ஈடன் கார்டன் பிற்றை ஆர்வத்துடன் பார்வையிட்டார் திரைச்செய்திகள் மெர்சல் படம் மூன்று முகாம் படத்தின் காபியா என்று கேள்வி எழுப்பி இயக்குநர் அட்லிக்கு தயாரிப்பாளர் சங்கம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ரஜினியின் டூ பாயிண்ட் ஓவை முந்திக்கொண்டு கமலின் விஸ்வரூபம் ட்ரூ வரப்போவதாக தகவல்கள் வெளியாகி பாண்டிராஜ் இயக்கத்தில் கார்த்தி நடிக்கும் படத்தில் பிரியா பவானி சங்கர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் சமையல் குறிப்புகள் நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் சிறுகதைகள் சிலப்பதிகார விருந்து போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்